உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான இன்னைக்கு ஒரு சாமர்த்தியமான பாட்டிய பத்தின நாட்டுப்புற கதையை சொல்லலாம்னு இருக்க ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டிக்கு ஒரு பேரன் இருந்தான் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த குடும்பத்துல இருந்தாங்க அந்த பேரனோட அம்மா அப்பா வந்து ஒரு விபத்துல இறந்துட்டதுனால அந்த பாட்டி தான் அந்த பையனை வளர்த்துட்டு வந்தாங்க அந்த பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமானவனா இருந்தான் அவனை படிக்கிறதுக்கு அனுப்பிச்சாலும் அவனுக்கு படிப்பு வரல அவன் வீட்டை சுத்தி எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருக்கிறதா இருந்தான் பாட்டி அவனை பத்தி ரொம்ப கவலையில இருந்தா நம்மளுக்கு பிறகு நம்மளுடைய பேரனை யாரு பாத்துக்க போறாங்க ரொம்ப கஷ்டப்பட போறான் இவனுக்குன்னு ஏதாவது சொத்து சேர்த்து வச்சாலும் பரவாயில்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க அந்த பாட்டி வந்து அரண்மனையில் கூட்டி பெருக்கக்கூடிய இருந்தாங்க அதில் அவங்களுக்கு ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருந்தது தன்னுடைய பேரனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தில் இருந்த பாட்டிக்கு மிச்சப்படுத்துகிற அளவுக்கு அந்த சம்பளம் பத்தலை இந்த பாட்டியோட வேலை என்னன்னா தினந்தோறும் அரண்மனைக்கு போவாங்க அங்கே அரண்மனையை கூட்டி பெருக்குவாங்க சில நேரம் வந்து கருவூலத்தையும் கூட்டி பெருக்க சொல்லுவாங்க கருவூலம்னா தெரியும் இல்லையா அரசனோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாட்டோட பணம் நகை இன்னும் வைரக்கற்கள் இந்த மாதிரி பொக்கிஷங்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அறை கருவூலம் அந்த அறையில இருந்துதான் தேவைக்கேற்ப எடுத்து பயன்படுத்துவாங்க கூட்டி பெருக்கிற ஒரு முறை கருவூலத்தை கூட்டி பெருக்கிக்கிட்டு போது ஒரு மரப்பெட்டிக்கும் சுவருக்கு நடுவுல பாட்டி விளக்குமாற வச்சு இழுக்கும் போது ஒரு வைரக்கல் வந்தது இந்த வைரக்கல்ல பார்த்ததும் பாட்டி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெட்டிக்குள்ள இருந்த வைரக்கல் எப்படி வெளியில வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா உத்து பாக்கும்போது ஒரு பக்கம் எலி ஓட்டை போட்டதில் அந்த பெட்டியில் ஒரு ஓட்டை இருந்தது அந்த ஓட்டை வெளியே அந்த வைரக்கல் வெளியில விழுந்திருக்கு அப்படிங்கிறத பாட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அந்த வைரக்கல்ல எடுத்துகிட்டு போய் காவல்காரன்கிட்ட கொடுத்து அரசனு கிட்ட இந்த விஷயத்த தெரிவிக்கலாம் அப்படிங்கும்போது பாட்டிக்கு வந்து தன்னுடைய பேரனோட ஞாபகம் வந்தது பேரனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கடவுளாக பார்த்து இந்த வைரக்கல்ல கொடுத்துருக்காரு அதனால இந்த வைரக்கல்ல நாம் எப்படியாவது எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்ல காவல்காரங்களுக்கு தெரியாமல் எப்படி எடுத்துகிட்டு போறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த தரையை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டு சாணத்தை வச்சுதான் கரைச்சு மெழுகுவாங்க அந்த மாதிரி மாட்டு சாணம் பாட்டி கைவசம் இருந்தது அந்த மாட்டு சாணத்துல இந்த வைரக்கல்ல ஒழிச்சு வச்சு பாட்டி தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறையில ஒரு இடத்துல மண்ணை தோண்டி அதுக்குள்ள இந்த வைரக்கல்ல பொதச்சு வச்சுட்டான் இத வந்து அந்த பேரன் பார்த்துட்டான் பாத்துட்டு என்ன பாட்டியது அப்படின்னு கேட்கவும் இல்லப்பா ஒண்ணு இல்ல உடஞ்சு போன ஒரு கண்ணாடி துண்டு கீழே கிடந்தா காலு கையில குத்திடும் இல்லையா அதனாலதான் மண்ணை தோண்டி பொகச்சு வைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்லி சமாளிச்சிட்டாங்க ஆனா பேரனுக்கு பாட்டி ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது ஆனா நம்ம பாட்டி சாதாரண பாட்டி இல்லையே சாமர்த்தியமான பாட்டி இல்லையா இந்த பாட்டி வந்து யோசித்தா என்னைக்கு இருந்தாலும் இது வந்து வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நாமளே முந்திக்கிட்டு இந்த மாதிரி பெட்டியில் ஒரு ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்காரங்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி அடுத்த முறை கருவூலத்துக்கு கூட்டி பெருக்கிற வரும்போது பாட்டி காவலர்களை கூப்பிட்டு பாருங்க இங்கே பெட்டியில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் அமைச்சர்கள் வந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது பெட்டிக்குள்ள சில எலி குஞ்சுகள் இருந்தது அதனால எலிதான் ஓட்டையை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எலிங்களை துரத்தி விட்டுட்டு வைரக்கற்கள் எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு எண்ணி பார்த்தாங்க எண்ணி பார்க்கும்போது ஒரு வைரக்கல் மட்டும் அதுவும் முக்கியமான விலை உயர்ந்த வைரக்கல் மட்டும் காணோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரை முழுக்க தேடி பார்த்தாங்க எங்கேயுமே அந்த வைரக்கல் இல்லை அந்த கருவுளத்தின் அதிகாரி அங்க வேலை பார்க்கக்கூடியவங்க காவல்காரங்க அப்புறம் அந்த பாட்டி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தாங்க ஒரு தகவலும் தெரியல ஆனா இந்த பாட்டி மேல மட்டும் அந்த கருவுளத்த அதிகாரிக்கு சந்தேகம் வந்துருச்சு அவரு மன்னன் கிட்ட சொன்னாரு எனக்கு என்னமோ இந்த கிழவி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அரசன் வந்து ஒற்றனை கூப்பிட்டு நீ ரகசியமா இந்த கிழவியோட வீட்டுல போய் விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த ஒற்றனும் அந்த வீட்டை நோட்டமிட்டுக்கிட்டே வந்தான் ஒரு நாள் அந்த பேரன் மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்க நேரம் பார்த்து ஒற்றன் அவங்ககிட்ட போய் உங்க பாட்டி ஏதாவது கண்ணாடி மாதிரி ஒரு பொருளை கொண்டு வந்தாளா அப்படின்னு கேட்கவும் அந்த பையன் சொன்னான் ஆமா பாட்டி ஒரு நாள் எங்க வீட்டுக்குள்ள மண்ணை தோண்டி அதுக்குள்ள ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பொருளை வச்சு புதைச்சாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஒற்றனுக்கு பாட்டிதான் வைரக்கல்ல எடுத்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நேரா அரசன்கிட்ட சொல்றதுக்கு அரண்மனைக்கு போயிட்டான் அந்த நேரம் பார்த்து பாட்டி அங்க வந்து சேர்ந்தா பாட்டி கிட்ட பேரன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லவும் பாட்டிக்கு புரிஞ்சு போச்சு அரண்மனையில இருந்து வந்து விசாரிச்சிருக்காங்க நம்ம பேரன் உண்மைய சொல்லிட்டான் நாம மாட்டிக்க போறோம் இப்போ நம்மள கைது பண்ணி கூட்டிட்டு போயி சிறைச்சேதம் பண்ணுவாங்க சிறைச்சேதம்னா தலைய வெட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பேரனை யாரு பாத்துக்கிறது சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சாமர்த்தியமான பாட்டி ரொம்ப வேகமா யோசிக்க ஆரம்பிச்சா பாட்டி ஒரு முடிவுக்கு வந்தவரனுக்கு தெரியாம அந்த அறையில தான் வைரக்கல்ல புதைச்சி வச்ச இடத்த தோண்டி அந்த வைரக்கல்ல கொண்டு போய் குப்பமேட்டுல யாருக்குமே தெரியாம புதைச்சி வச்சுட்டு நீ படுத்து தூங்கு நேரம் ஆச்சு சொல்லி படுத்து தூங்க சொல்லிட்டா வேக வேகமா பாட்டி பணியாரத்துக்கு மாவரச்சு பணியாரம் சுட்டு எடுத்துட்டு போயி தன்னுடைய பேரனோட படுக்கையை சுத்தி பணியாரங்கள் எல்லாத்தையும் இறச்சி விட்டா பேரனை எழுப்பி இங்க பாருடா பணியார மழை விழுந்திருக்கு உன்ன சுற்றி எவ்வளோ பணியாரம் கிடைக்குது பாரு உனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் அந்த பேரன் எந்திரிச்சு பார்த்தான் அவனை சுத்தி வெறும் பணியாரமா கிடந்தது பணியாரம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே அந்த பணியாரங்களை முடிஞ்ச அளவு அவன் சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே பாட்டி சொன்னான் நான் இந்த அறையை சுத்தப்படுத்தணும் நீ அந்த அறையில போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேரனை பக்கத்து அறைக்கு அனுப்பிச்சிட்டு அந்த அறையில இருந்த பணியாரங்கள் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி எடுத்து கொண்டு போய் பாட்டி வெளிய தெரிஞ்சுகிட்டு இருந்த தெருநாயகங்களுக்கு கொடுத்து அந்த தெருநாயங்களோட பசிய போக்கிட்டா மறுநாள் காலையில விடிஞ்சதும் ஒற்றன் காவலர்களை கூட்டிட்டு வந்து பாட்டியோட வீட்டை சோதனை போட ஆரம்பிச்சான் அந்த சிறுவன் சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தாங்க தோண்டி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல இருந்தாலும் அன்னைக்கு அவன் அந்த பேரன் அப்படி சும்மா சொல்லி இருக்க வாய்ப்பு அதனால இந்த பாட்டி ஏதோ தந்திரம் பண்றா அப்படின்னு சொல்லி இவள விசாரணைக்கு கூட்டிட்டு போய் அரசன் முன்னாடி நிறுத்தினாங்க அரசன் அந்த கிழவிய பார்த்து உண்மைய சொல்லு வைரக்கல்ல நீதானே எடுத்த அப்படின்னு கேட்கவும் பாட்டி கொஞ்சம் கூட அசராம அது எப்படி என்ன சந்தேகப்படுறாங்கன்னு தெரியல அரசே அப்படின்னு சொல்லவும் ஒற்றன் சொன்னான் அன்னைக்கு நான் உன் வீட்டில வந்து விசாரிச்சப்போ உன் பேரன் தான் நீ கண்ணாடி மாதிரி ஒரு பொருள் எடுத்துட்டு போய் அறையில மண்ண தோண்டி அதுக்குள்ள புதைச்சி வச்சதா சொன்னான் அப்படின்னு சொல்லவும் பாட்டி என் பேரை சொல்றதெல்லாம் நீங்க நம்ப முடியாது அவன் வந்து கனவு கண்டதெல்லாம் உண்மை நினைச்சு நம்பிக்கிட்டு இருப்பான் கூட பாருங்களேன் காலையில எழுந்ததும் என்கிட்ட ஒரு கதை சொல்லிட்டு இருந்தான் நீங்களும் என்ன அத கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் அரசன் அந்த சிறுவனை பார்த்து நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கவும் அந்த சிறுவன் சொன்னா நேற்று நான் படுத்துட்டு இருந்தேன் என் பாய சுத்தி பார்த்தா பணியாரம் அப்புறம்தான் எங்க பாட்டி சொன்னாங்க பணியார மலை விழுந்ததா சொன்னாங்க நானும் நாலு பணியாரத்தை எடுத்து சாப்பிட்டேன் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி சிரிச்சான் இத கேட்டதும் அரசன் மட்டுமில்ல அந்த அரச சபையில இருந்த எல்லாருமே கை கொட்டி சிரிச்சாங்க சிரிச்சிட்டு சிறுவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அதை வச்சுக்கிட்டு பாட்டிய சந்தேகப்படுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு சிறுவனை அவங்க பாட்டிதான் வளர்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுகிட்ட அரசன் அந்த பாட்டிக்கு இந்த சிறுவனை காலங்காலத்துக்கும் வச்சு பராமரிக்கிற மாதிரி அவனுக்கு நிறைய பரிசு பொருட்களையும் இன்னும் பணம் நகையெல்லாம் கொடுத்து அந்த பாட்டியும் பேரணையும் அனுப்பிச்சுட்டாரு தன்னுடைய வீட்டுக்கு வந்த பாட்டி தன்னுடைய தவற உணர்ந்தா கொஞ்ச நேரத்துல நம்ம பேரணையே நாம வந்து முட்டாளாக்கிட்டோம் அஹ் அந்த பேரனை ஒரு விவரம் இல்லாத சிறுவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அசிங்கப்படுத்திட்டோம் ஆனா உண்மையிலேயே நம்ம பேரன் எவ்வளவு நல்லவன் எவ்வளவு புத்திசாலி வருங்காலத்துல எவ்வளவு பெரிய ஆளா வரப்போறவன் அவனை நம்ம வந்து பகட காயா பயன்படுத்தி இந்த வைரக்கல்ல சம்பாரிச்சது ரொம்ப தப்பு அதனால இந்த வைரக்கல்ல எப்படியாவது திரும்ப கொண்டு போய் அரண்மனையில சேர்த்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் காலையில அதே மாதிரி தரையை கூட்டி மெழுகக்கூடிய மாட்டு சாணத்துக்குள்ள அந்த வைரக்கல்ல புதைச்சி வச்சு எடுத்துக்கிட்டு போயி அந்த கருவூலத்தோட ஒரு மூளையில அந்த வைரக்கல்ல உருட்டி விட்டுட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டியே அந்த வைரக்கல்ல கண்டு எடுத்ததா சொல்லி காவல்காரங்கிட்ட கொடுக்கவும் காவல்காரங்க அதை எடுத்துட்டு போய் அரசன்கிட்ட ஒப்படைச்சுட்டாங்க அந்த வைரக்கல் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு தன்னுடைய தவறை உணர்ந்து பாட்டி தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் வாழ்க்கையில எந்த ஒரு தவறுமே செய்யாதனா இந்த ஒரு தப்பு செஞ்சதுல ரம்பவே குற்ற உணர்ச்சியில இருந்தேன் என்ன அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து காப்பாத்தினதுக்கு நன்றி தெய்வமே இனிமேல் வாழ்க்கையில நான் எப்பவுமே நெறி தவறமாட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சத்தியம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சரி குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாம நெறி தவறி பொருட்களை சம்பாதிக்கணும் நினைக்க கூடாது அப்படியே நமக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் அதை திருத்திக்க கூடிய வாய்ப்பை நாமே உருவாக்கி அந்த தவற சரி பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுகிட்டா போதும் சரி நேயர்களே